அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உயற்றிலவர் சோம்பலை விரும்பி போற்றுபவர் பெருமை தரக்கூடிய முயற்சியை செய்யாதவர் நண்பர்களால் இடித்துரைக்கப்படவும் பொதுமக்களால் இகழும்படியான சொல்லை கேட்கவும் நேரிடும் மடிபுரிந்து சோம்பலை உடையவர் பொதுமக்களால் இகழப்படுவார்கள் அன்பினால் பிணைக்கப்பட்ட நண்பர்களும் கடமையை செய்யாத காரணத்தால் இடித்து கூறுவார்கள் சோம்பலை உடையவர் திருப்பிச் சமாதானம் கூற காரணமில்லாததால் அவர்கள் சொல்லை கேட்கத்தான் வேண்டும் புரிந்து என்பது விரும்பி என்ற பொருளை தருகிறது புகழ் புரிந்த என்பதை போல ஆலஸ்யம் ஹரதி பிரஜாம் தனமாயுர் யசோபலம் யஸ்மிஸ்தே ததாலயம் சர்வதோஷா கரஸ்து சஹா என்று ஒரு பொன்மொழி ஸ்லோகம் சமஸ்கிருதத்திலே இருக்கிறது சோம்பலானது அறிவு செல்வம் ஆயுள் புகழ் வலிமை அனைத்தையும் அழிக்கிறது எவனிடத்தில் சோம்பேறித்தனமானது இல்லையோ அவன் எந்தவிதமான குற்றங்களையும் செய்ய மாட்டான் கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி யுத்த காண்டத்தில் முதல் நாள் போரில் தோற்று திரும்புகிறான் இராவணன் தனது தம்பி கும்பகர்ணனை போருக்கு அனுப்ப எண்ணுகிறான் எனவே தன் வீரர்களுக்கு கும்பகர்ணனை எழுப்புமாறு ஆணையிடுகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கும்பகர்ணனை கையாலும் தடியாலும் உலக்கையாலும் இடித்து இடித்து போர் வீரர்கள் எழுப்புகின்றனர் இதனை கம்பர் வெகு சுவையாக வர்ணிக்கிறார் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய் உறங்குகின்ற கும்பகர்ணனே உங்களுடைய மாய வாழ்க்கை இன்றோடு வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது இதனை எழுந்து நீ பார்ப்பாயாக காற்றாடி போல வில்பிடித்த பிடித்த யமதூதர்களின் கையில் நிரந்தரமாக கிடந்து இனி உறங்குவாயாக என்று சொல்லி எழுப்புகிறார்கள் இனி பதவரை பார்ப்போம் மடிபுரிந்து சோம்பலை விரும்பி மாண்ட பெருமை தரக்கூடிய உயற்றிலவர் முயற்சியை மேற்கொண்டு செயல்படாதவர் இடிபுரிந்து பிறரால் இடித்துரைக்கப்படும் எும் சொல் இகழ்ந்து கூறப்படும் சொற்களை வருந்து சோம்பலினால் பெருமை தரும் முயற்சியை மேற்கொண்டு செயல்படாதவர் பிறரால் இடித்துரைக்கப்படும் இகழ்ந்து கூறப்படும் சொற்களை கேட்டு வருந்துவர் இடிபுரிந்து எள்ளும் கேட்பர் மடி மாண்ட உயற்றிலவர்